ذالكَ آدَنَا أَيُّ عَرَفْنَا فَلَا يُؤْذَيْنَ وَكَانَ اللَّهُ غَفُورًا رَّحِيمًا وَقَالَ رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ سِنَّانَ مِنْ أَهْلِ النَّارِ لَمْ أَرَهُما قَوْمٌ مَعَهُمْ سَيَاطٌ كَأَذْنَابِ الْبَقَرِ يَضْرِبُونَ بِهَا النَّاسَ وَنِسَاءٌ كَثِيرَاتٌ عَارِيَاتٌ نَّائِلَاتٌ مُّمِيلاتٌ رُءُوسُهُنَّ كَأَسْنِمَةِ الْبُخْتِ الْمَائِلَةِ لا يدخلنا الجنة ولا يجدنا ريحها او كما قال عليه الصلاة والسلام شنگي قرية غنية تر قرية ميلان تريار قلية قنوان قلية شهودر قلية انبت قرية تايب مار قلية شهودر قلية الله سبحانه وتعالى مني در قل وديا والي خاطر دلقاء الهاتل انت رسول مار قلية نبي مار قلية اني پويت அவர்களுடைய வழிகாட்டுதலுக்கு தோதுவாக வேதங்களையும் சுப்புகளையும் அவ்வப்போது அல்லாஹூ சுபானகத்தாலா இறக்கி வைத்துக் கொண்டிருந்தான் மனிதர்கள் தவறு செய்யக்கூடிய வேலைகளில் குற்றங்களை புரியக்கூடிய வேளையில் அல்லது அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய வேளையில் அவர்கள் நபிமார்களை நபிமார்கள் அவர்களுக்கு அல்லாஹு சுபானுவத்தாலா கற்றுக் கொடுத்ததிலிருந்து நபிமார்கள் மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் ஆக நபிமார்களுக்கு தர்பியத் கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் மனிதர்களுக்கு தர்பியத் கொடுக்கக்கூடியவர்கள் நபிமார்கள் மனிதர்கள் தங்களுக்கு தெரிந்த விடயங்களை தங்களுடைய பெண்மணிகளுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் ஆக பெண்களுக்கு தர்பியத் கொடுக்கக்கூடியவர்கள் ஆண்கள் குழந்தைகளுக்கு தருபிய செய்யக்கூடியவர்கள் பெண்கள் இப்படியே நாம் இதை பார்த்தோம் என்றால் குழந்தைகளுக்கு பெண்கள் தருபிய செய்வார்கள் பெண்களுக்கு ஆண்கள் தருபிய செய்வார்கள் ஆண்களுக்கு நபிமார்கள் தர்பியத் செய்வார்கள் நபிமார்களுக்கு அல்லாஹூசு செய்வான் தர்பியத் என்றால் அவர்கள் எந்த முறையில வாழும் அவர்களுக்கு அல்லாஹு வழிகாட்டுவான் நபிமார்களுக்கும் வலிமார்களுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் என்ன ஏதாவது தவறு செய்தால் உடனடியாக அல்லாஹ் அதை திருத்தி கொடுத்து விடுவான் வலிமார்களால தவறு செய்தால் அது அல்லாஹுடைய புறத்திலிருந்து திருத்தம் ஏற்பாடாது வளிமார்களால் தவறு செய்தால் அது அவர்கள் திருத்தோனும் அல்லது வேற யாராவது திருத்தோனும் நபிமார்களின் மூலமாக ஏதாவது தவறு நடந்துவிட்டது என்றால் உடனடியாக அல்லாதை திருத்தி கொடுப்பான் ஆனால் நபிமார்கூடிய விடயத்தில் வருது அவர்கள் பாவம் செய்ய முடியாது அவர்கள் தவறு செய்ய முடியாது ஆனால் தவறு போன்ற ஒன்று பாவம் போன்ற ஒன்று நடந்து விட்டது என்றால் உடனடியாக அல்லாஹ் அதை சுட்டி காட்டி விடுவான் அதை நபி அவர்களுக்கு கொடுத்து விடுவான் குரான் அல்லாஹ் கூறுகின்றான் அல்லமக்க மாலம் தகுந்த நீங்க அறியாத எத்தனையோ விடயங்களை நாம் உங்களுக்கு கற்று தந்ததாக அல்லாஹு குறிப்பிடுகின்றான் நபிமார்களுக்கு பல கட்டங்கள்லாம் அல்லாஹ் தருவிய செய்திருக்குகின்றான் ஒரு எக்ஸாம்பிள் உதாரணத்திற்கு நாங்க பார்க்கலாம் ரசூல் அவர்களுக்கு ஒரே நேரத்துல ஒன்பது மனைவிமார்கள் ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்துல நபி அவங்க என்ன செய்வாங்க தன்னுடைய மனைமார்களுடைய வீடுகள்ல போய் தங்கிருந்து அவர்களோட பேசிட்டு வந்துருவாங்க அசர் பின்னால பொதுவா அவங்களே தெரியும் இரண்டு மனைவி மூன்று மனைவி உள்ளவர்களுக்கு மத்தியில் அந்த சக்களத்தில் சண்டை வருவது உள்ள பழக்கம் இப்பொழுது நபி அவர்கள் ஒரு மனைவியுடைய வீட்டுல கொஞ்சம் நேரம் கூடுதலா தங்குறாங்க இரண்டு மனைவிமார்கள் பேசிக் கொள்றாங்க ஒன்று தாய் சாரதி அல்லாஹுவான் மற்றது அநேகமா அல்லது ஹப் சாரதி அல்லாஹுவானுமா இருக்கலாம் இது நபி அவங்க இவர்களுடைய வீட்டுல மட்டும் அதிகமான நேரம் தங்குறாங்க அதனால இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கொள்றாங்க எங்க டூட்டுக்கு நபி அவங்க முதல்ல வந்தான்னு நான் கேட்கறேன் அங்க என்னத்தை குடிச்சு இங்க உங்க வாயிலிருந்து ஒரு ஜாயி நாட்டம் ஒன்று வருது நான் கேக்கிறேன் மற்ற பெண்மணி அவங்க சொன்னாங்க உங்கடைய வீட்டுக்கு நபியவர்கள் முந்தி வந்தா நீங்க கேளுங்க என்ன நீங்க அங்க என்னத்தை குடிச்சீங்க உங்கட வீட்டுல ஒரு ஜாயி வா வாயால ஒரு வாசனை வந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லி இப்படி இரண்டு பேர்களும் பேசிக் கொண்டாங்க ரசூல் லாஹி சலாஹ் அதே மாதிரி ஒரு பெண்ணுடைய வீட்டுக்கு வந்தவுடன் அந்த ஒரு பெண்மணி கேட்டாங்க யார் ரசூல் அல்லா நீங்க அங்க என்னத்தை குடிச்சீங்க என்னத்தை சாப்பிடுறீங்க உங்கட வாயால ஒரு வகையான வாடே வந்து கொண்டு நபிங்கல்ல நான் என்னுடைய மனைவி உடைய வீட்டுல தேனை தன் குடிச்சேன் சொல்லாதீங்க நான் தேன் குடிக்கிற தனிப்பாட்டிடுவேன் சொல்லி இப்பொழுது அல்லாஹுடைய ஆயத்தை இறக்குகின்றான் ஐயோ லிமத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஹலால் ஆக்கிட்டத நீங்க எப்படி ஹராமாக்குவீங்க தேன் குடிக்கிறது ஹலால் நீங்க எப்படி உங்கட மனைவிமார்கிட்ட சொல்லுவீங்க இதுக்கு பின்னால நான் தேன் குடிக்க மாட்டேன் அல்லாஹ் ஹலால் ஆக்கியத உங்களுக்கு ஹராமாக்க முடியாது தபதஹை மர்தாத் அஸ்வாஜிக் உங்கட மனைவிமார்களுடைய பொறுக்கத்தை நீங்க விரும்பறீங்க உங்கட மனைவிமார்கள் உங்களை பொறுங்கிக்கொள்ளணும்னு நீங்க விரும்பறீங்க அல்லாஹ்வுடைய பொறுக்கத்தை விரும்புங்க இதுக்கு பின்னால இந்த மாதிரி செய்யக்கூடாது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலு அவர்களுக்கு இந்த கட்டத்தில் தரான்களே கனவான் கணேசர்களே அதே மாதிரி தான் அவர்களுடைய தரத்தில் போது அதை சுட்டிக்காட்டினாங்க பள்ளியில தவறு செய்யும் போது அதை சுட்டிக்காட்டினாங்க அவசர அவசரமாக கூப்பிட்டாங்க போய் தொடுங்க நீங்க சரியா அவர் இரண்டாவது முறையில் சாதாரணமான சின்ன சகாபாக்களாக இருக்கலாம் பெரிய மூத்த சகாபாக்கள் இருக்கலாம் ஒரு யுத்தத்துல அவர்களுக்கு பொதுவா யுத்தத்தில மூத்தாக்களுக்கு இளம் சகாபாக்கள் ஊழியம் செய்வாங்க ஒரு தரவு காலையில தன்னுடைய ஊழியர்கிட்ட சொன்னாங்க நீங்க ஏதாவது சாப்பாடு எடுத்துக் கொண்டு வாங்க நீங்க ஏதாவது சாப்பிடுறதுக்கு ஆனம் சாண்னா ஏதாவது எடுத்து கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க இப்பொழுது அந்த ஊழியர் போய் நவீனத்துல கேட்டாங்க என்ன ஏதாவது அதுல தபு பக்கர் உமர் ரவி அல்லா ரெண்டு பேரும் சாப்பிடுறதுக்கு ஏதாவது ஆனம் கறி ஏதாவது கேக்குறாங்க நபியவங்க சொன்னாங்க அபு பக்கரும் சாப்பிட்டாங்களே பேசி செல்லுங்க எந்த இவர் கொஞ்சம் தூங்கி கொண்டிருந்தாரு காலையில அது தபு பக்கர் உமர் ரதியுமா ரெண்டு பேரும் பாக்குறாங்க தனக்கு கூடியம் சேரவர் தூங்குறாரு இத பாத்துட்டு அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க இன்ன ஹூலனும் இவன் பெரிய ஒரு தூங்கு மூஞ்சியா இருக்கிறான் ஒரே தூங்கி கொண்டு இருக்கிறான் இப்பொழுது அவர் எளிந்தியவுடன் அவங்க சொன்னாங்க போய் நவீனத்துல ஏதாவது கறி ஏதாவது எடுத்துட்டு வாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்களே பேச சொல்லுங்க அவர் வந்து சொன்னார் யார சூழல்ல அவர் வந்து சொன்னார் ரெண்டு பேருக்க நவீங்க சொன்னாங்க நீங்க சாப்பிட்டு முடித்ததாக அவங்க ரெண்டு பேரும் ஓடிவாராங்க யார சூழல்ல காலையில சாப்பிடவே இல்ல நீங்க இந்த ஊழியத்தை சொல்லி சாப்பிட்டாதான் நபியவர்கள் உங்கட ரெண்டு பேருடைய பல்லுக்கு இடையில இவருடைய மாமிச தூண்டி இருக்கிறத நான் பாக்கிறேன் அவர் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அவர் தூங்கு மூஞ்சி சொல்லி நீங்க ரீபத் பேசிங்க ரீபத் பேசியதை கொண்டு அவருடைய இறைச்சியை நீங்க சாப்பிட்டுட்டீங்க முக்கியமான சிரத் அபுபக்கர் நபி அவர்கள் தருவிய செய்திருக்கிறார்கள் மேலான பெரியார்களே கனவான் கணேஷ் எப்படி நபி அவர்கள் ஆண்களுக்கு தருவிய செய்தார்களோ அதே மாதிரி பெண்களுக்கும் தருவிய செய்தும் எங்க பெண்களுடைய தருவியாக முக்கியமான ஒன்று மேலான பெரியார்களே கணவான் கணேசோர்களே எப்படி இஸ்லாமத்தில் ஆண்களுக்கு பெரிய ஒரு இடம் இருக்கிறதோ பெண்களை ஆண்கள் நிர்வாகம் செய்கிறார்களோ அதே மாதிரி அல்ல பெண்களுக்கும் இஸ்லாத்தில பெரிய வைத்திருக்குகின்றான் ஆனா அந்நியவர்கள் சொல்றது என்ன பெண்களுக்கும் சம உரிமை ஆண்களுக்கு மாதிரி சம உரிமை பெண்கள் வீடுகளுக்குள்ள அடங்கி இருக்க கூடாது அவங்களும் அவங்களுக்கும் வெளியில வரணும் அவங்களுக்கும் சரியான வயிற்று கொடுக்கப்படணும் அவர்களுடைய செயல்ல இல்லோமர்கள் எடுத்துக்கொண்டோம் உண்டா யூனானியர்கள் எடுத்துக்கொண்டோம் உண்டா அவர்களுடைய சரித்திரங்களை நாங்க பார்த்தா பெண்களை ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி அவளுக்கு அவளுக்கு அவளோட கதைக்க மாட்டாங்க அவளோடு சேர்ந்து உட்கார மாட்டாங்க அவளோடு சேர்ந்து சாப்பிட மாட்டாங்க ஒரு ரூம் உள்ளுக்கு அடைச்சு வச்சிருவாங்க அந்த ரூம் உள்ளிருந்து இடையில ஓட்ட மாதிரி இருக்கும் அந்த ஓட்டையால உணவ தள்ளுவாங்க பெண்களுடைய அவர்களுடைய மாதவிடாய் நேரம் நபி அவர்கள் சேர்ந்து ஒரே குடிச்சிருக்கிறாங்க காலத்துல ஒரு பாத்திரம் இவங்க அல்லுவாங்க திருப்பி ஆயிஷா அல்லுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே பாத்திரத்துல குடிச்சு இருக்கிறாங்க ஒரு தடவை நபி அவர்கள் அவர்கள் வாயில பல்ல வச்சு கடிக்கிறாங்க அவர்கள் எந்த இடத்துல கடித்தார்களோ அதே இடத்துல நபி அவர்கள் வாயை வைத்து கடிக்ககின்றார்கள் நபிவுங்க முழு உலகத்திற்கு எடுத்து காட்டினாங்க யூதர்கள் நினைக்கிற மாதிரி பெண்கள் அவ்வளவு அசிங்கமானவர்கள் அல்ல மாதத்திற்கு அவர்களுடைய அசுத்தம் வெளியாகுனால் அவர்களை ஒதுக்க கூடாது அதனால் அவர்களுடைய பேசாமல் கதைக்காமல் இருக்க கூடாது ஆனா உடல் உறவு ஹராம் உடல் உறவு செய்வதற்கு அனுமதியே இல்லை ஹுரான் அல்லா தெளிவாக கூறுகின்றான் ஒயஸ் அலூனில் மகேத் கொ அதில் உன்னிசா அப்பில் மஹீது அந்த மாதவிடாயை பத்தி அவர்கள்ட்ட வந்து கேட்பாங்க உங்கள்ட்ட வந்து அவங்க கேட்பாங்க சொல்லுங்க கொலுவ அதன் ஒரு அசுத்தமானது அது அதாவது அருவருக்கத்தக்கது அதனால அந்த ஹைதுடைய காலங்கள்ல அவர்களிடத்தில் உடலுறவை கொண்டு நெருங்காதீங்க வேணா பெரியார்களே கணவான் கணேசாஹி சல்லு பெண்களுக்குரிய உரிமைகளை எடுத்து காட்டினாங்க இந்து மதத்தை எடுத்துக்கொண்டோம் உண்டா ஒரு கணவன் இறந்துட்டா அந்த பெண் காலம் எல்லாம் விதவையாக இருக்கணும் அவள் பாருங்க பிண்டைக்கு மீட சில முஸ்லீம்கள் அவங்க வெள்ளக்கூடிய தன் எங்கட மார்க்கத்தில் அப்படி உண்டு இல்ல கணவன் மூத்தா போன அவங்க காலம் அப்படி உண்டு ஆனா இந்துக்கள் ஒரு வழக்கம் கணவன் இறந்துட்டா இவள் மறுமணம் முடிக்க முடியாது இவள் நல்ல நகைகளை அணிய கூடாது தன்னை அலங்கரிக்க நிறம் நிறமான ஆடைகளை அணியக்கூடாது அதற்கு முன்னபடி அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்தாங்க இஸ்லாம் முற்றுப்புள்ளி வைத்து விட்டது ஒரு கணவன் இறந்துட்டா அந்த மனைவி என்ன செய்யணும் நாலு மாதம் பத்து நாள் இருந்ததுக்கு பின்னால அவள் தாராளமாக மறுமணம் முடிக்கலாம் ஆண்களுக்கு தலா இருக்குது என்ற பெண்களுக்கு தன்னுடைய மனைவி மலாஸ் சொல்லேனும் ஆண்கள் பிடிவாதமாக இருக்கிறாங்க நான் உன்ன தலா சொல்ல மாட்டேன் அவளோட வாழ்ந்ததும் இல்லை சந்தோஷமா வாழ்றதும் இல்ல அவளுக்கு செலவுக்கு கொடுக்கறதும் இல்லை அப்ப ஆன் தலா சொல்ல சொன்ன சொல்ல மாட்டேன் அப்படிதான் பெண்ணுக்கு பசு என்று ஒன்று இருக்குது அதை இஸ்லாமிய காவி யார் அந்த நீதிபதி வைத்து அந்த பசுடைய முறையில ஆண் இடத்திலிருந்து அந்த பெண்ணுக்கு டிவோர்ஸ் எடுத்து கொடுக்கலாம் ஆணுடைய இரண்டு சாட்சி என்றால் பெண்ணுக்கு ஒரு சாட்சி யாராவது மரணிக்கு விட்டார்கள் என்றால் ஆணுக்கு இரண்டு பங்கு இருந்தால் பெண்ணுக்கு ஒரு பங்கு மேலான பெரியார்களே கணவான்கணேஷர்களே அதனால ஆணுக்கு மாதிரி நேர நூற்றுக்கு நூறு இல்லாத விட்டாலும் ஆண்களுடைய நேர்பாதி பங்கை அல்லாஹு எங்களுடைய சரியத்தில் மார்க்கத்தில் பெண்களுக்கு கொடுத்திருக்கின்ற எந்த அளவுக்கு நன்பி அவர்கள் சொல்வார்கள் பெண்களுடைய விடயத்துல எனக்கு எந்த அளவுக்கு சொல்லிக் கொண்டே இருந்தாங்க ஆண்களுக்கு உரிமையை கூட அல்ல பறிச்சு விடுவானோ என்று கூறக்கூடிய அளவுலாம் வந்து என்ன அடிக்கடி சொல்லுவாங்க பெண்களுடைய விடயத்துல நீங்க கவனமாக இருங்க ஒகம் ஓட்டிக் அந்த ஒட்டகத்திற்கு மேல கொஞ்சம் பலகீனமான பெண்கள் வயோதிப பெண்கள் பிரயாணம் செய்யறாங்க நவியங்க சொன்னாங்க ஒரு போட்டல்களை உடைச்சிடாதீங்க பெண்கள் போட்டல் மாதிரி வேகமா போன கீழே விழுந்துருவாங்க அவர்களுடைய கை கால்களுக்கு டேமேஜ் ஏற்பட்டிடும் அதனால அஞ்சஷா நீங்க ஒட்டகம் ஓட்டக்கூடிய வேலையில கூட பெண்களுடைய உடையத்தில் கவனமாக சூரத்து நிசா என்றே ஒரு சூரா பெண்களுக்கு அல்லாஹூட்டால் அந்த சூரா தெளிவுபடுத்தி இருக்கின்றான் இருக்கக்கூடிய உரிமையை மாதிரி அல்லாஹ் பெண்களுக்கும் சில உரிமைகளை வைத்திருக்கின்றான் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கணவான் கணேஷ் அகோர்களே எந்த அளவுக்கு ஒரு செலவ பயன் செய்யும் போது சொன்னாங்க நீங்க மகர ரம்ப அதிகமா கூட்டி கொடுக்காதீங்க எந்த அரபு நாட்டுல இருந்தவங்களுக்கு தெரியும் அங்க மகர் சரியான அதிகம் எங்கட ஏசியா நாட்டை அடிச்சு கொண்டா மகர் சரியான குறவு அரபு நாட்டு அடிச்சுக்கொண்டா அங்க ஒரு லட்சம் ரியால் அம்பதாயிரம் ரியாள் இருபத்தையாயிரம் ரியால் எங்கட நாட்டுல குமரிகள் பொம்புழைக்கிற மாதிரி அரபு நாட்டுல ஆண்கள் குமரம் ஏன் அவங்களுக்கு கல்யாணம் முடிக்க வசதி இல்ல மகர் கொடுக்க அவங்கள்ட்ட பணம் இல்ல ஆக குறைஞ்சது இருபத்தி ஐயாயிரம் கொடுக்கணும் இப்பொழுது ஆனா எங்கட நாட்டுகள்ல மகர் கொடுக்கிறது ஆக குறவு இப்போ சில ஊருகள்ல ஒரு நூத்தி ஒரு எழுதிக்கோங்க ஒரு ஐநூத்தி ஒரு ரூபாய் எழுதிக்கோங்க போது இந்த காலத்துல இவர் காலில் போடுற ஷூ மூவாயிரம் ரூபாய்க்கும் இவர் மேல போடுற ஷேர்ட் ஐயாயிரம் ரூபாய்க்கும் மகர் கேட்பாங்க எவ்வளவு குடுக்கிறீங்க எழுதிக்கங்க எங்கட நாட்டுல மகர் ஆகவே குறைஞ்சு அரபு மகர் ஆகவே கூட அதிரதிய பெண்களுடைய மகரம் மிச்சம் அதிகமாக கூட்டாதீங்க பனிரெண்டு ஊக்கையா பனிரண்டு கிட்டத்தட்ட எங்கட நாடைய கணக்குப்படி அதாவது சுமார் ஒரு பதினைஞ்சாயிரம் இருபதாயிரம் ரூபாய் வரும் என்று சொன்னாறு வெள்ளி நாணயத்த நபி அவர்கள் அதிகமா மகரா குடிச்சிருக்காங்க அப்ப ஹதர தோமர் பயான்ல சொன்னாங்க பெண்களுடைய மகர கூட்டிடாதீங்க அப்படி கூட்டுறதுல கைலா இருந்தா நபி உங்க கூட்டி குடிச்சிருப்பாங்க சொன்னவுடன் ஒரு பெண்பணி அதே சபையில எழும்பற எலும்பி கேட்கின்றால் அமீரு அவர்களே அல்லா எங்களுக்கு தாரத்துக்கு ரெடி ஆனா நீங்க இஷ்டம் இல்ல அல்லா தாரத்துக்கு ரெடி ஆயிக்கிறான் நீங்க இஷ்டம் இல்ல தமிழ் ஆட்கள் சொல்லுவாங்க அதாவது தெய்வம் வரம் கொடுக்கறதுக்கு சாமி வரம் கொடுக்கறதுக்கு தயார் ஆனா பூஷாரி தயார் சாமி தயாராக செக்டரி விட மாட்டாரு பெரியோர் ஜனாதிபதி பிரதமர் அவர் எல்லாத்தையும் சந்திக்க தயார் அவருடைய செக்ரட்டரி அவர் பிரதமர் மாதிரி ஒன்று கொண்டு என்ன கொடுக்கறதுக்கு தயார் இல்ல இப்பொழுது அந்த பெண்மணி கேட்கின்றால் ஹதரா சோமர் இருக்க எல்லாம் எங்களுக்கு தாரத்துக்கு தயார் ஆனா நீங்க தடை செய்றீங்க பெண்களுக்கு எவ்வளோ பெரிய ஆற்றலை விளக்கங்களை கொடுத்திருந்தான் அந்த பெண்மணி சொன்ன குரான் எல்லாம் கூறுகின்றான் அந்த பெண்களுக்கு நீங்க பெரிய ஒரு பண குவியலை கொடுத்திருந்தாலும் ீங்காண்ட்டு பணிய கொடுத்திருந்தாலும் எடுக்காதீங்க அல்லாஹ் தயார் நீங்க தடை செய்றீங்களே அப்பாஹுடைய பயம் அச்சம் அதே சபையில எழுப்பி சொல்றாங்க உமர் தவறி செஞ்சிட்டாரு இந்த பொம்பளை சரியா சொல்லிட்டு அந்த சபையிலேயே பெண்களுக்கு ஏற்றுக் கொள்கிறார் ஒருத்தரமா ஆண்களுடைய அதிகம் கூறுகின்றான் நாங்கள்தான் சேர்ந்த நாட்டை ஊரையில விட்டு பெண்களை பத்தி சொன்னதா உடனடியும் அந்த ஆயத்துடைய தொடர் அப்படி வருது அவர்களுடைய அவர்களுடைய அழைப்புக்கெல்லாம் பதிலளித்து விட்டான் அவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்கள் செய்த அமலை அல்லாஹ் வீணாக்குவதில்லை மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே அவர்களும்ல கட்டங்களில் பெண்களுக்கு கொடுக்க கூடிய உரிமைகளை அல்லாஹும் குரான்ல பெண்களுடைய விடயமாக தனியா சூறாவது சம்பந்தப்பட்ட பல விடயங்கள்ல குரான்ல கூறியிருக்குகின்றான் ஆக இஸ்லாத்துல பெண்கள் மிக முக்கியமானவர்கள் அவர்கள் சீராகித்தான் அவர்களுடைய மடியில வளர குழந்தைகள் சீராகுவாங்க இந்த உலகத்துல ஆக அதிகம் குழந்தைகள் அந்த குழந்தைகள் சீராக ஒன்றுமண்டா நம்முடைய பெரிய பெண்கள் சீராகணும் அந்த பெண்கள் சீராக ஒன்று நம்முடைய ஆண்கள் சீராகணும் ஆண்களுக்கு உண்மையான தருவிய கிடைத்த அவர்கள் பெண்களுக்கு தருவிய செய்வாங்க பெண்களுக்கு தருவிய கிடைத்த அவர்கள் குழந்தைகளுக்கு இஸ்லாமிய தருவிய கொடுப்பாங்க வேணாலும் பெரியார்களே கணவான்களே சகோர்களே அதனால அல்லாஹு பெண்களுக்கு சொல்லி தனியான இடம் அது பெண்களுடைய ஆடை எப்படி அமையணும் பெண்களுடைய சப்தம் எப்படி அமையணும் பெண்களுடைய பேச்சு எப்படி அமையணும் பெண்களுடைய நட எப்படி அமையணும் பெண்கள் வீட்டிலிருந்து வெளியில போராண்ட அவர்கள் அல்லாஹுடைய கட்டளை நபியுடைய உத்தரவுகளை இஸ்லாமிய உத்தரவுகளை பின்பற்றி நடக்கும் காலம் எல்லாம் பெண்ணுக்கு கண்ணியம் இருக்குது ஆனா எங்கே பெண்களுக்கு கண்ணியம் இல்ல அவங்க இஸ்லாத்தூக்கி போட்டாங்க ஒரு பக்கத்துல குரானுடைய சக்கஜங்க தூக்கி வச்சுட்டாங்க நபியுடைய ஹஜீஸ தூக்கி வச்சிட்டாங்க நாங்களும் ஆம்பளை மாதிரி வெளியில வரணும் எங்களுக்கும் சம உரிமை வேணும் நாங்களும் டிரைவ் பண்ணோனும் நாங்களும் எலெக்ஷன்ல கேட்கணும் நாங்களும் போடணும் நாங்களும் ஆட்சி செய்யணும் ஆண்களை மாதிரி பெண்களும் வெளியில தங்களுக்கு உரிமை தேவான்னு சொல்லி அல்லாஹுடைய கட்டளைகளை நபியுடைய சுண்ணத்திகளை புறக்கணித்ததுனால இந்த பெண்கள் ஆக கேவலமா உலகத்துல கருதப்படுகின்ற பொதுவா ஒரு வஸ்து பொறுமதியான வஸ்து என்றா அத பாதுகாத்து வச்சா தான் பொறுமதி இப்ப உங்களோட வீட்டில் நகைகள் இருக்குது நீங்க சும்மா உடுப்பு போடுற இடத்திலே பெண் அவள் பாதுகாக்கப்படவள் அவள் மறைந்திருக்க வேண்டியவள் அந்த மறைந்திருக்க வேண்டிய பெண்மணி ரோட்டுக்கு வந்தா ரோட்டில் உள்ள கூழாங்கற்களுக்கும் பெண்களுக்கு மத்தியில் என்ன வித்தியாசம் அண்ணாவுடைய கத்தளைய விட்டுட்டு நபியுடைய சுங்கத்தை விட்டுட்டு இஸ்லாமிய அறிவுரைகளை விட்டுட்டு பெண்கள் வெளியில வந்துட்டோசமா பெண்கள் நினைக்கிறது விமானத்தில் செய்யக்கூடிய ஆனா என்ன அந்த விமானத்துல பிரயாணம் செய்யக்கூடிய அந்த பிரயாணிகளுடைய வேலைக்காரிகள் அப்படித்தான் அந்த பெண்களா பெரிய பெரிய பைவ் ஸ்டார் ஹோட்டலும் வந்துட்டா முன்னால சிரிக்கணும் அவங்கள வரவேற்கும் கட்டிட சுத்தமாக்கணும் பெட்ஷீட்ட மாத்தணும் தலையணையை மாத்தணும் இதுதான் பெண்களுக்கு இன்றைக்குள்ள ஜெப் எங்கேயாவது சுத்தமா கட்டல என்ன முதல்ல வைக்கிறது பெண்ணத்தான் ஏன் மக்கள் வந்துரும் அந்த இடத்துக்கு கூட்டம் கூட்டமா வரணும் நல்ல இடத்துல வைக்கல இவர் சம்பாதிக்கணும் இவருக்கு பணம் வரணும் ஆக இன்றைக்கு ஆக கேவலமா மதிக்கப்படக்கூடியவர்கள் பெண்கள் மேலான பெரியார்களே கணவான்களேஷர்களே ஆனா எந்தோத கண்ணியான் இன்றும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான் ஜயாமனால கூட அந்த பெண்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவதாக அந்த நல்ல பெண்மணிகளுடைய பெண்களுடைய பெயர்களை பதிவு செய்திருக்கின்றான் பெண்மணி அவருடைய பெயர் அல்லாஹு குறிப்பிடுகின்றான் அவர்களுடைய பற்றி அல்லாஹு அல்லாஹ் உதாரணத்திற்கு ஒரு அழகான உதாரணம் தாய் மரியவான்களே சகோர்களே அதனால பெண்கள் இஸ்லாமிய முறைப்படி வாழும் வரைக்கும் அல்லாஹு அவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கின்றான் அந்த பெண்களை பாதுகாத்திருக்கின்றான் அந்த பெண்களின் மூலமாக ஆண்களும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனா இப்பொழுதே இஸ்லாமிய சட்ட திட்டங்களை வரையறைகளை உத்தரவுகளை விட்டுட்டு வெளியில வந்துட்டாங்களோ அங்கிலிருந்தே உலகத்தில அசித்தனாவும் பசாதகளும் பாவங்களும் அநியாயங்களும் தவறுகளும் உலகத்தலிகளை ஆரம்பிச்சு விட்டு நாங்க சொல்ல நாளைக்கு முன்னால அந்த ரஷ்ய இருந்தார் கோபர் ஷேவ் கூடிய ஒரு ஆள் அவர் பெரிய ஒரு புக் எழுதியிருக்கிறாரு அவர் அந்த இங்கிலீஷில் நாங்க உலகத்தில் உள்ள மக்கள் நினைக்கிறாங்க பெண்களுக்கும் சுதந்திரம் வேணும் பெண்களுக்கும் ஃப்ரீடம் வேணும் சொல்லி வீட்டுக்குள் இருந்த அந்த பெண்களை வெளியிலே கெடுத்ததுனால உலகத்தில் இவ்வளவு பெரிய குழப்பம் ஏற்பட்டது அந்த பெண்கள் வெளியில வந்ததுனால தான் அன்னியவர் அந்நியவர் எழுதுறாரு ஒரு முஸ்லீம் என்றாலும் பரவாயில்ல அந்நியவர் எழுதுகின்றாரு உலகத்தின் இவ்வளவு பெரிய பஞ்சமா பாதகம் நடந்ததற்குரிய காரணம் என்ன இந்த நாலு மூல சுவருக்கு உள்ளால் இருந்த பெண் வெளியில வந்தது வேளாண் பெரியார்களே கணவான்களே சகோர்களே பெண்களால கஷ்டப்படுத்தல்ல இஸ்லாம் பெண்களுக்கு எந்த சிரமத்தையும் வாழ்க்கை நினைச்ச மாதிரி வாழ்றதல்ல வாழ்க்கை அந்நியவர்கள் எடுத்துக்கொள்ளும் அவங்களுக்கு ஒரு திட்டம் வீக்குதா அவங்களுக்கு ஒரு திட்டம் ஒன்று இல்ல அவர்களுக்கு வரையறை உண்டு இல்ல அவர்களுக்கு கட்டுப்பாடு இல்ல என்ற இங்க உலகம் தான் அவங்களே சொருக்கம் ஆனா நாங்க முஸ்லீம்கள் எங்களுக்கு ஒரு வரையறை எங்களுக்கு எங்களுக்கு உணவுல ஒரு கட்டுப்பாடு ஹலால் ஹராம சாப்பிடக்கூடாது உடையில ஒரு கட்டுப்பாடு ஆண்கள் பட்டு ஆண்கள் தங்கம் கூடாது ஆண்கள் வெள்ளியில அவர்கள் ஒரே ஒரு மோதிரத்தை தவிர வேறு எதுவுமே அணியக்கூடாது ஆண்களுடைய உடைக்கும் ஒரு கட்டுப்பாடு ஆண்களுடைய உணவுக்கும் ஒரு கட்டுப்பாடு ஆண்களுடைய தூக்கத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு ஆண்கள் விழிப்பதற்கும் ஒரு கட்டுப்பாடு எங்கே செல்லோனும் எப்படி செல்லும் ஒரு கட்டுப்பாடு அதனால எப்படி கட்டுப்பாடு இருக்கதோ பெண்களுக்கும் இருக்குது வேளாண் பெரியார்களே கணவான்களே சகோதரம் யாரை திருமணம் முடிப்பது ஹராமோ அத்தகைய ஆண்களை மாத்திரம் அந்த பெண்கள் பார்க்கலாம் யாரை திருமணம் முடிப்பது கூடாதோ அத்தகைய ஆண்களை ஒரு பெண் பார்க்கலாம் உதாரணமாக தன்னுடைய சொந்த சகோதரன் அல்லது தன்னுடைய உமாவுடைய சொந்த சகோதரன் தாய் மாமன் அல்லது வாப்பாவுடைய சொந்த சகோதரன் பெரியப்பா யாரை திருமணம் முடிப்பது கூடாதோ அது போன்றவர்களை பார்ப்பதற்கு இஸ்லாத்துல பெண்களுக்கு அனுமதி அல்லாத அல்லாத மற்ற யாரையுமே பார்ப்பதற்கு இஸ்லாத்துல அனுமதி இல்ல எந்த அளவுக்கு சொன்னா திருமிதி அபுதாத் போன்ற கிரந்தங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஹதரத் உம்மு சலமா ரவி அல்லாஹுவன் இருந்து மறைச்சு கொள்ளுங்க இப்பொழுது இப்பொழுது திரை போடுவா என்று சொல்லி கேட்டதற்கு ரசூல் அல்லாஹி அவர் குருடர் என்று சொல்லி ரெண்டு பேரும் குருடராக இருக்கு கண் அவருக்கு ஒரு குருடரான சகாபியை கூட நபி அவர்கள் தன்னுடைய மனைவிக்கு பார்ப்பதற்கு அனுமதி தரல நபியுடைய மனைவி மார்க்க எங்களுக்கு எல்லாத்துக்கும் யாரு தாய் மார்கள மாதிரி கூட அந்த குழந்தையை போன்ற அவர்களை பார்ப்பதற்கு அனுமதி தரல நபி அவர்கள் அனுமதி தரல்ல பெண்கள் பார்ப்பதற்கும் ஒரு வரையற ஒரு கட்டுப்பாடு பெண்கள் செல்வதற்கு கட்டுப்பாடு மகரமான ஆண் துணை தன்னுடைய மகரமான ஆண் துணை இல்லாமல் ஒரு பருதான ஹஜுக்கு கூட போவதற்கு பெண்களுக்கு அனுமதி இல்லை பருவானும் சரி மகரமான ஒரு ஆண் இருக்கணும் அல்லது எங்களுடைய ஷாஹி ஒரு நம்பிக்கையான பெண்களுடைய கூட்டம் போகுதுன்னா நல்ல நம்பிக்கையான பெண்களுடைய கூட்டம் ஒரு ஆறேழு பேர் சேர்ந்து போறாங்க நல்ல பழக்கமான பெண்கள் அந்த பெண்மணிகளோட சேர்ந்து போகலாம் இல்லாமல் மகரமான ஆண் இல்லாமல் பருமான ஹஜுக்கு போவதற்கு கூட இஸ்லாத்துல பெண்களுக்கு அனுமதி இல்லை மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே ஆக பெண்கள் யாரை பார்க்கலாம் அதற்கும் நம்பி அவர்கள் வரையறைய போட்டுவிட்டாங்க பெண்கள் எங்க இருக்கணும் வீட்டில இருக்கணும் அப்படி வெளியில போக தேவைட்டா எப்படி போகும் யார் யாருடன் போகணும் எப்படி தங்களை மறைத்துக் கொள்ளணும் அதையும் அல்லாஹு நீங்களோட வீடுகளிலேயே அடங்கி இருங்கள் அறியாமை காலத்தில் பாதையில் வீதிகள் அழைந்து திரிந்தது மாதிரி நீங்க வீதிகள் அனுமதி இல்லை நீங்க வீடுகள் அனுமதி நீங்கள் எப்படி இருக்கணும் சொல்லுங்க உங்க மற்ற பெண்மணிகளுக்கும் சொல்லுங்க உலகத்தில் உள்ள அனைத்து மும்பிலான பெண்மணிகளுக்கும் சொல்லுங்க அவர்கள் தங்களுடைய மேலாடைகளை அவர்கள் தங்களுடைய முக்காடைகள் போற்று தங்களை மறைத்துள்ள அப்படி அவங்க மறைச்சு கொண்டு போனா ஐயோ உதயின் அவர்கள் அப்படி மறைச்சு கொண்டு போனியுடைய எந்த அளவுக்கு இந்த பெண்களுடைய ஒரு பெண் மனைவியத்துல இருக்கிறாங்க தனியா இருக்கிறாங்க யாராவது ஒரு ஆண் உண்டு வாராரு அந்த ஆண் வந்து கேட்கிறார் வேலையில கூட கணவனோடு எப்படி இனிமையா பேசுவாங்களோ அந்த இனிமையான தோற்றத்துல பேசுவதற்கு கூட அவர்களுக்கு அனுமதி இல்லை கூறுகின்றான் யாராவது உங்களோட மென்மையான யாருடைய உள்ளத்துல பாவம் செய்யணும் இந்த பெண்ணுடன் தவறா நடக்கணும் என்று எண்ணம் இருக்குதோ அவளுக்கு நீங்க அப்படி வளைஞ்சு நெளிஞ்சி பேசுறது சாதகமா போய்விடும் அதனால சரியான முறையில கடினமான முறையில அந்த ஆண்களுக்கு நீங்க பதில் சொல்லுங்க அது ரொம்ப நேரம் பேசுறல்ல அவங்க ஏதாவது முக்கியமா கேட்டா அதற்கு இவடையத்தை பதில சொல்லிடுறது மேலான பெரியார்களே கனவாங்கடேஷர்களே அந்த பெண்மணியுடைய அதாவது அவளுடைய துணி அவளுடைய பேச்சு எப்படி அமையனும் அல்லாஹுல கூறுகின்றான் பெண்களுடைய நடையை பற்றி கூட நீங்க நடக்கிற வேலையில கால நாலாவது நல்லா அடி அடிச்சு வைத்து நடக்காதீங்க நல்ல வேகமா உரமா கால்கள் அடிச்சு வைத்து நடக்காதீங்க நீங்க அப்படி வேகமா உரமா அடியடித்து வைத்து நடந்தா உங்களோட ஆபரணங்கள் அலங்காரங்கள் வெளியில தெரிந்துவிடும் அதை கொண்டும் ஆண்கள் பாவத்தின் பக்கம் ஈர்க்கப்படுவாங்க அதனால் நடையை பற்றி அல்லாஹ் குறிப்பிட ஒரு பொருளை சாதனத்தை அல்லா கூறுகின்றான் திரைக்கு பின்னால் இருந்துதான் கேட்கணும் நபியுடைய மனைவிமார்கள்கிட்டி ஹிஜாபுக்கு பின்னால் திரைக்கு பின்னால் இருந்து கேளுங்க நபியுடைய மனைவிமார்கள் எங்கட உம்மாமார்கள மாதிரி எங்கட தாய்மார்கள மாதிரி அப்படி அப்பட்டவர்கள்ட்ட எதையாவது கேட்பதாக இருந்தாலும் சரி திரையுக்கு பின்னால் இருந்து கேளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் என்றார் மேலான பெரியார்களே கணவான்களே ஷகோர்களே இன்றைக்கு உலகத்தில் எவ்வளவு பெரியதற்கு காரணம் என்ன ஆண்களும் பெண்களும் சர்வ சாதாரணமா பழகிறது முதல் சாதாரணமான ஷோப்ல இருந்து பெரிய சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் சாதாரணமான ட்ரெயின்ல இருந்து பெரிய விமானம் வரைக்கும் ஆண்களும் பெண்களும் இரண்டர் இன்றைக்கு கலந்ததுனால அல்லாஹுடைய கத்தளைகளை உதிக்கினதுனால உத்தரவுகளை புறம் தள்ளினதனால நபியுடைய அந்த முபாரக்கான வழிமுறையை புறம் தள்ளினதனால முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்தை உத்தரவு மதிக்கல நபியுடைய சுங்கத்துக்களை மதிக்கல அந்த அளவுக்கு இஸ்லாத்த ஒரு பக்கமாக வச்சு நாங்க இங்கடா சேவை நாட்டில் வாழ்ற மாதிரி வாழ்றது சொல்லிடுவான் வாழ்ந்த அல்லாவுக்காக வேண்டி வாழ்றது அல்லாவை சந்தோஷப்படுத்துறது அல்லாவது திருப்தி அடைய வைக்கிறது முழு உலகமும் உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கட்டும் பரவாயில்லை அல்லா சந்தோஷப்பட்ட உலகத்தில் உள்ள அனைத்து வேலைகளும் நடக்கும் கோபப்படுத்த சந்தோஷப்படுத்தினாலும் உங்களோட உலகத்தில் உள்ள வேலைகளும் நடக்காது தோல்வியை தழுவீர்கள் மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே அதே மாதிரி நபி அவர்கள் பெண்களுடைய ஆடியை பற்றி சொன்னாங்க சகையான அதிசல வருது அவளின் நார் இரண்டு கூட்டத்தார்கள் அவர்கள் நரகவாதிகள் ஆனால் அரகுமா அந்த ரெண்டு கூட்டத்தாரே இதுவரைக்கும் நான் என்னுடைய கண்ணால கண்டதில்ல முதலாவது கூட்டம் ஆங்கள் அவர்களுடைய கையில அந்த மாட்டு வாளை போன்ற பெரிய பெரிய சாத்தைகள் இருக்கும் அந்த சாத்தைகளால ஆண்கள் அடிச்சு துன்புறுத்துவாங்க மாட்டுடைய வாள்களை போன்ற பெரிய சாத்தைகள் இருக்கும் அந்த சாத்தைகளால சாதாரணமான மக்களை அடித்து துன்புறுத்துவாங்க அவர்களும் நரகவாதிகள் இந்த கூட்டத்தையும் நான் கண்டதில்லை உவனிசா இன்னும் சில பெண்கள் எப்படியா பட்டவர்கள் காசியாத்தும் அவர்கள் ஆடை அணிந்தும் ஆரியாத்தும் நிர்வாணமாக இருப்பாங்க அப்ப ஆடை அணிந்தும் நிர்வாணம் அண்டா அதுதான் எங்களுக்கு இன்றைக்கு பகிரங்கமாக தெரியுது நபியவர்கள் சொன்னாங்க ஆடை அணிந்தும் அவர்கள் நிர்வாணமாக இருப்பாங்க இதற்கு உலமாக்கள் விளக்கம் சொல்லக்கூடிய வேலையில் ஆடை அணிந்தும் நிர்வாணம் என்பதற்கு மூன்று வகையான கருத்து ஒன்று என்ன செய்வாங்க பெண்கள் இழுக்கமான ஆடைகளை உடுத்திருப்பாங்க அந்த ஆடைகளுக்கு உள்ளாடைகள் கூட வெளியில தெரியும் அந்த ஆடையும் நிர்வாணம் என்பதனுடைய பொருள் அல்லது இரண்டாவது கட்டையான ஆடைகளை உடுத்திருப்பாங்க இந்த பார்க்கலாம் அதுவும்க்கமான ஆடை அல்லது குட்டை கட்டையான ஆடை அல்லது அவர்கள் மிகவும் மெல்லிய ஆடை நிறைய அணிந்தும் அவர்கள் நிர்வாணமாக இருப்பாங்க ஆண்களின் பக்கம் சாயுவாங்க ஆண்களை தன் பக்கம் சாய வைப்பதற்கு பல விதமான யுக்திகளை கையாளுவாங்க பாருங்க ஆயிரத்தி நானூத்தி சுச்சம் வருஷம் நபுடைய தலைமுடியை பத்தி கூட சொன்னாங்க ஒரு ஊசு உண்ண அந்த பெண்மணிகளுடைய தலைமுடி எப்படி கட்டப்பட்டிருக்கும் வேகமா காத்தடிக்குது அந்த காத்துல ஒட்டம்பி காலத்துல வாகனம் ஒட்டகம் அதனால அநேகமா நபி உதாரணத்திற்கு ஒட்டகத்தை பாவிப்பாங்க குரானிலையும் அல்லா ஒட்டகத்தை பத்தி அப்பலா எந்த ஒரு உணகில இப்படி கேக்க அந்த ஒட்டகம் எப்படி படிக்கப்பட்டிருக்கு இல்லையா குரான் உதாரணத்திற்கு ஒட்டகத்தை சொல்றான் நபியவர்களும் கூறுகின்றார்கள் அந்த வேகமா காத்தடிக்குது அந்த காற்றுல ஒரு ஒட்டகம் ஓடிக்கொண்டிருக்கு ஒட்டகம் ஓடக்கூடிய வேலையில ஒட்டகத்துடைய முதுகல திம் நின்று ஒரு பந்து மாதிரி அந்த காத்துல அந்த சிமிழ் அங்கும் இங்கும் ஆடி அசைந்து கொண்டிருக்கும் அதே மாதிரி இந்த பெண்ணுடைய தலைமுடி கட்டப்பட்டிருக்கும் அந்த தலைமுடி அங்கும் இங்கும் ஆடி அசைந்து கொண்டிருக்கும் சொல்லிட்டு சொன்னாங்க நுழைவது ஒரு பக்கம் இருக்கா எஜிது நரே ஹஹா சுவர்க்கத்துடைய வாடைய கூட அந்த பெண்கள் நுகரமாட்டாங்கன்னு சொன்னாங்க மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே ஆயிரத்தி சொ வருஷத்துக்கு முன்னால எங்களை நபி அவர்கள் உலகத்துல செயல்படுறத நாங்க பார்த்து கொண்டு இருக்கிறோம் நபி அவங்க சொன்னாங்க சில பெண்மறிகள் என்ன செய்வாங்க வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு வெளியில போவாங்க நபியுடைய தெளிவான ஹதீஸ் ஐயும் அம்ராத்தின் வாசனை பூசேலும் கணவனுக்கு தன்ன அலங்கரிதும் கணவனுக்கே வெல போலையில ஒரு பெண் வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு ஆண்கள் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை கடந்து செல்கின்றால் இவள் கடக்கக்கூடிய வேலையில இவள் இவள் அடித்திருக்கக்கூடிய அந்த அதாவது அந்த ஸ்பிரே அல்லது அந்த வாசனை அந்த ஆண்கள் நுகர்ந்து விட்டார்கள் என்றால் தானியா இவள் விபச்சாரி என்று நபி அவர்கள் சொன்னார்கள் தெளிவான ஹதீர் மேலான பெரியார்ணவான் கணேசோர்களே ஆனா எங்க பெண்களுக்கு இது வேலைங்கிறது ஊட்டுகள் இருக்கும் எப்படியோ இருக்கிறது மாப்பிள்ளை கிட்ட வரும்போது எப்படியோ வெளியில போகும் நல்ல அலங்கரிச்சு வெளியில போகும்போது நல்ல மனத்தை பூசி கணவனுக்காக வேண்டிய தாராளமாக உங்களை அலங்காரம் செய்யலாம் கணவனுக்காக நல்ல அழகான ஆடைகளை உடுத்துக் கொள்ளலாம் ஆனா இன்றைக்கு நேர் மாற்றம் வீட்டில் எப்படியோ இருக்கிறது வெளியில போகும்போது அலங்கரித்துக் கொண்டு போறது மேலான பெரியார் கிடையாது கணேசோர்களே ஆகாத சூழல்லாக அவர்கள் வெளியில போகும் போது எப்படி போகணும் அவர்களுடைய நடை எப்படி இருக்கணும் அவர்களுடைய பேச்சு அவர்களுடைய தாழ்த்தி கொள்ளுங்க பூமியில நடக்கக்கூடிய வேலையில் உங்களோட மரும்பங்களை பாதுகாத்து மறைவிடங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும் அதன் மூலமா தவறு நடக்கும் என்ன நபியுடைய பார்வை இருக்கிறேன் அம்பு அந்த பார்வையை வைத்து தான் என்ன மனிதர்கள் முதலாவது பாவத்தை இழுக்கப்படுகின்ற சொன்னாங்க பெருமாட்டான் பெரிய இந்த அளவுக்கு பெண்களுடைய ஒவ்வொரு விடயங்களை கூறியிருக்கின்றான் என்றால் உலகத்தில் அதன் மூலமா தப்புகள் அதன் மூலமா அதன் மூலமாகத்தான் மிக மோசமான அனைத்தையும் இஸ்லா தடை செய்து இஸ்லாம் தடை செய்திருக்க எந்த அளவுக்கு தவறு வந்த பின்னால் என்ன செய்வாங்க ஒரு ஆண் இமாம் தொழக வைத்துக் கொண்டிருக்கிறாரு பெண்ணால தொழக்கூடிய அம்மாமுன்கள் பெண்கள் அந்த ஆண் இமாமுக்கு தவறு வந்தா தவறு வந்த வேலையில அந்த தவறை எடுத்து காட்டுவதற்கு பெண்கள் சுபகானல்லா என்று சொல்லவும் கூடாது சொல்ல வலது கையத்தான் வாய் யாருக்காவது உணர்வு வந்துவிடக்கூடாது பெண்ணுடைய சப்தத்தை கேட்டால் அதன் மூலமா இவருக்கு பாவத்துடைய உணர்வு வரலாம் என்பதற்காக தொழுகை கூட பெண் களிமா சொல்லா பெண் அவள் சொல்லுடைய கைய வலது கை இடது கையில் அடித்து சப்தத்தை சொல்லி கூறுகின்றது வாழ்க்கையோடு நபியுடைய அன்றும் வாழ்ந்தாங்க இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க நபியுடைய மனைவி மார்கன் எங்களுக்கு ாய் சாரதி ஆகுவா அவங்களோட தந்தை அபு பக்ர சித்திக்கிறது பொதுவா ஒரு வழக்கம் ஒன்று இருக்குது நபிமார்கள் எந்த இடத்துல வப்பாத் ஆகுவார்களோ அதே இடத்துல அவர்கள் அடக்கம் செய்யப்படும் அறையில வீட்டுக்குள்ள அதனால நபி அடக்கம் செய்யப்படுறாங்க அவங்களோட வீட்டுக்குள்ளே அதுக்குள்ளதான் இருக்கிறாங்க அதிர தாய் சாரதிவான் என்ன செய்வாங்க அடிக்கடி ரசூல் லாஹி சல்லா அலிசலாம் அவர்களுக்கு சலாம் சொல்லுவாங்க தன்னுடைய கணவர் கபர்ல இருக்கிறாரு அதில் தாய் ஒருக்கம் செய்ய சொல்லாங்க இதுக்கு பின்னால் எனக்கு சொல்ல வைக்க மாதிரி என்ன ஒரு அண்ணியால் வந்து அடக்கப்பட்டுட்டாரு அதனால் என்னுடைய வாப்பாவும் என்னுடைய கணவனும் இருந்தாலும் அதனால ஒரு அன்னியால் வந்துட்டாரு அதனால் அவங்க கபரில் இருக்கிறாங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க அந்த அடங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு ஸ்தலம் சொல்வதற்கு கூட அதர தாயசாரதி எல்லா தயாராகல்ல அதர தோமர் அன்னியவர் அல்ல அதர் யாரு ாலும்ூடரத் சொல்ல மார்களவுக்கு கண்டிஷன்டா நபி தலைவ சொன்னாங்க கூடிய இடத்திற்கு நீங்க செல்வதை விட்டு ஹமுவை பற்றி உங்களோட கருத்து என்ன ஹமுவை பற்றி கருத்து என்ன ஹமுவு சொன்னா கணவனுக்கு தன்னுடைய சகோதரி மனைவிக்கு தன்னுடைய கணவனின் சகோதரர் சுருக்கமா எங்கட பாஷையில சொன்னா கணவனுக்கு அவனுடைய மதனைமார்கள் அல்லது மனைவிக்கு அவனுடைய மச்சான்மார்கள் இவர்களை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கேட்டதற்கு நபு அல் மவுத் மச்சான்மார்களும்தரிமார்களும்வுதிரி மௌத்தி எவ்வளவு பயங்கரமும் அதே மாதிரி அந்த கணவனுடைய சகோதரனை மனைவி பார்க்க முடியாது மனைவி சகோதரிய கணவன் பார்க்க முடியாது மார்க்க இந்த அளவுக்கு கூடுது சொன்னா இன்றைக்கு சர்வ சாதாரணம் கணவன் எங்கேயாவது போறான்டா தம்பி சொல்றது ஆஹ் நீங்க மைனிய டாக்டர் கூட்டிட்டு போங்க மைனிய ஹாஸ்பிட்டலே கூட்டிட்டு போங்க மைனிய சுப்பமாக்க கூட்டி அனுப்ப சருவ சாதாரணமா நடக்குது நபு அல் மௌத் அந்த ஹமுவு கணவனுடைய அந்த சகோதரர்கள் மனைவிக்கு அல்லது மனைவி சகோதரிகள் காலத்தில் முக்கியமான ஒரு பெண்மணி ஆரம்பத்தில் பின்னால நபியுடைய மற்ற மனைவிமார்களும் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அவர்களுடைய மகரமான ஆண்களோட உம்ராவுக்கு போவாங்க அவர்களால் உம் அவர்களே தாய் அவர்களே மற்றவங்களோட மற்ற சகோதரிகள் எல்லாம் சுனத்தானுக்கு போறாங்க நீங்க நோட வீட்டு வெளியில போறீங்களே இல்ல லிமலா தஹ்ஜேன ஒளிமலா தாத்தமிரேன நீங்க ஏன் சுண்ணத்தான ஹஜ்ஜு செய்றீங்கல்ல நீங்க ஏன் சுண்ணத்தான உம்லா செய்றீங்கல்ல அதுல சௌதாரதி அல்லாஹ்ஹா சொன்னாங்க எங்கட கணவர் ரசூலுல்லா ஹயாத்தோடு இருக்கும் பொழுது நான் பருதான என்னுடைய அல்லாஹுடைய உத்தரவு ஏ பெண்களே நீங்க வீடுகளுக்கு உள்ளேயே இருங்கள் என்று என்னுடைய அல்லாஹுடைய உத்தரவு அதனால இதற்கு பின்னால ஒரு சுண்ணத்தான ஹஜ்ஜுக்கு கூட நான் வீட்டுடைய வாசப்படியை தாண்ட மாட்டேன் சொன்னதோடு மட்டுமல்ல இந்த ஹஜீஸ் அறிவிக்கிற அறிவிப்பாளர் கூறுகின்றார் அதரஸ் சவுதா ரஹா வஃ வரைக்கும் தன்னுடைய வீட்டுடைய வாசப்படிய சான்றல்ல மூத்தானத்துக்கு பின்னால் அந்த வாசலாள ஜனாதாவதான் கொண்டு வரப்பட்டது மௌத்தாக வரைக்கும் வீட்டுக்கு வாசலாள வெளியில வரல அந்த அளவுக்கு பக்குமா வாழ்ந்தாங்க அந்த அளவுக்கு பேணிதள உலகத்துல வாழ்ந்து காத்திருக்கிறாங்க ஒம்மு கல்லாத் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு யுத்தத்துல எவ்வளவு குறைதா குறைதா பனு குறைதாவுடைய யுத்தம் நடந்து கொண்டு அதுல அவருடைய பாலிபம் மகன் சகிதாயித்தான் ஒரு புள்ள நோய் வந்தா எங்க தாய்மார்கள் எப்படி பதறுவாங்க ஒரு பாரதூரமான நோய் வந்தமே விளங்காது மேல கீழே பார்க்க வரக்கூடிய வேலையில அந்த பெண்மணி முழு முகத்தை மூடி கொண்டு வராங்க ஒரு ஆளு கேட்டாரு இந்த நேரத்திலுமா நீங்க மூடுறீங்க இந்த கட்டத்திலுமா நீங்க மூடுறீங்க அந்த வேலையில் அந்த சொல்லக்கூடிய பெண்மணி என்ன சொன்னா என்னுடைய மகனை இழப்பதற்கு தயார் என்னுடைய மானத்தை இழப்பதற்கு நான் தயார் இல்ல என்னுடைய மகன் வேணும் அவரை இழப்பதற்கு தயார் என்னுடைய மானத்தை இழப்பதற்கு தயார் இல்ல அல்லாஹுடைய உத்தரவை விடுவதற்கு நான் தயார் இல்ல அந்த அளவுக்கு அந்த பெண்மனைகள் அல்லாஹுடைய உத்தரவுல உறுதி அதே மாதிரி இமாம் திருமிதி ரஹமத்துல அவங்க ஒரு கித்தாவிலுள் சொல்லக்கூடிய ஹக்கீம் திருமிதி ரஹமத்துல அவங்க கித்தாவில ஒரு சரித்திரம் எழுதப்பட்டிருக்கு நபியுடைய காலத்தில் ஒரு சஹாபி என்ன செய்றாரு யுத்தத்திற்கு போறாரு ஜிஹாந்துக்கு போறாரு போற வேலையில சொன்ன மனை வீட்ட நீங்க வீட்டுக்கு வெளியில போக கூடாது அந்த பெண்மணி வீட்டு மேல் மாடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் யார சூழல்லா என்னுடைய கணவன் எனக்கு எப்படி உத்தரவிட்டு வாபாவுக்கு சுகம் இல்ல நோயாளியாக இருக்கிறாரு நீங்க அனுமதி தந்தா நான் வாபா போய் நோய் விசாரிக்கிறேன் பெண்மணிக்கு எத்தனை ஏச்சு இந்த பொண் அதாவது இந்த பெண்ணுக்கு புத்தி இல்ல அறிவில் சொந்த வாப்பாவை பாக்காம இருக்கிறா அந்த பெண்மணி அவளுடைய தந்தை இறந்துட்டாரு கீழ் மாடியில அப்பொழுதும் அந்த பெண்மணி கேட்ட நிறாங்க யார சூழல்லா என்னுடைய வாப்பா ஆனா என்னுடைய கணவனுடைய உத்தரவு நான் வெளியில வரக்கூடாது வீட்டுக்கு கீழே வரக்கூடாதுன்னு நபி சொன்னாங்க மாடி வீட்டிலேயே உத்தரவிட்டுமணி ஜனாதாவுல கலந்து கொள்ளல சாதாரணமான விஷயம் தன்னுடைய தந்தையுடைய கடைசி அந்த ஜனாதாவுல கூட கலந்து அவ மேல் மாடியில் நபிவங்க வந்து அந்த பெண்மணி உடைய தந்தைய செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையும் செஞ்சு குளிப்பாட்டி துழுக நபிவங்க அந்த அந்த உத்தரவுக்கு கட்டுப்பட்டனால அல்லாவுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்ட அவள் வழிபட்டு நடந்ததனால அவளுடைய வாப்பாவுடைய எல்லா பாவங்களையும் அல்லா மன்னித்து விட்டான் நீங்க போய் அந்த பெண்மணிக்கு சொல்லுங்க மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே அன்றும் என்ன செஞ்சாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால ஈராக்ல பக்தாது அவ போற லண்டனுக்கு ஆக முக்கியமான ஒரு படிப்பு அந்த படிப்பை படிக்க போறா அவ பக்தாதுல ஈராக்ல வாரது அதாவது லண்டனுக்கு தன்னுடைய அட்வான்ஸ் லெவல் படிச்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சகோதரனை கூட்டிக் கொண்டு ஏன் தனியா பிரயாணம் செய்யலா அந்த சகோதரனை முழுமைய முகத்தை மூடி கொண்டு பாதுகாத்துல போறவங்களோட எல்லாம் சர்வசாதாரணமாக கைகளை அனுமதி இல்ல சபிர பெண்ணுடன் ஒரு இரும்பு அந்நிய பெண்ணுடன் உங்களுடைய தாய்மார்களே சகோதரிகளை இஸ்லாமிய சட்ட திட்டங்களை சட்ட திட்டங்களை வாழ்க்கையில் பின்பற்றி நடந்தோம் உதவி செய்வான் கண்ணியப்படுத்துவான் அன்று நபியுடைய காலத்தில் சகாபாக்களுடைய ஆண்களுக்கு பெண்களுக்கு உதவி செய்தான் அவங்களை கண்ணியப்படுத்தினால் அவர்கள் அல்லா பாதுகாத்தான் இன்றும் அல்லா எங்களை பாதுகாத்து கண்ணியும் இஸ்லாமிய முறைப்படி வாழ்றது எங்க சகோதரிகள் எங்க அவர்கள் இந்த பரிதாவுடைய வாழ்க்கையோடு வாழ்ந்தான் அவர்களுடைய குழந்தைகள் கொண்டு வரலாம் அவங்க அதில் கவன இனமாயிருந்தா அவங்க அதே மாதிரி தன் பேசுவாங்க சகோதரிகளே அதனால் எப்படி ஆண்களுக்கு மாதிரி பெண்களுக்கு சொல்லி பல இடங்களில் அவர்கள் எப்படி நடக்கணும் அவர்களுடைய நடை உடை எப்படி அமையணும் அவர்களுடைய பேச்சுவார்த்தை எப்படி அமையனும் வீட்டுக்குள்ள எப்படி இருக்கணும் எப்படி போகணும் அமைத்துக் கொண்டோம் சம்பாத்தியத்தில் அல்லா பறக்க செய்வான் எங்க கொஞ்ச நேரத்தில் அல்லா பறக்க செய்வான் எங்க சின்ன வீட்டில் மனைவிக்கு பற்றிய நிம்மதியான வாழ்க்கையை தந்திருவான் ஆனால் இன்றைக்கு இங்கே இல்லாத ஒன்று நிம்மதி எல்லாமேக்குது வாகனமேக்கு வீடு இக்குது சாதனமேக்கு பொருள் இயக்கு எல்லாமே ஆனா அவர்களுடைய வாழ்க்கையில லைஃப்ல நிம்மதி இல்ல அவர்களுடைய வாழ்க்கையில உள்ளத்துல சந்தோஷம் இல்ல என்னமோ ஊரு உலகத்துக்கு நாங்க கணவன் மனைவி மாப்பிள கொண்டாட்டிட்டு காட்டி ஆனா வீட்டுக்குள்ள அந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் எத்தனையோ எத்தனையோ சந்தேக செலவுகள் எத்தனையோ குழப்பங்கள் இவைகள் அனைத்திற்கு காரணம் நாங்க மார்க்கத்தை சரியாத்த விட்டுவிட்டது அதனால சரியாத்தாலோ பண்ணி மார்க்கத்தை அல்லாஹுடைய கட்டளை நபியுடைய சுண்ணத்தை உண்மையான முறையில பின்பற்றி நடந்தோம் அல்லா எங்கட வாழ்க்கையில் அனுமதியான சந்தோஷமான சுபீட்சமான வாழ்க்கையை தருவான் பயமற்ற வாழ்க்கையை தருவான் எங்களை தொழில் வியாபாரத்தில் வறுக்க செய்வான் எங்கட நேரத்தில் வறுக்க செய்வான் எங்கட குழந்தைகளை நல்லவர்களாக மாற்றி விடுவான் அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் அல்லாஹூ சுபானி செய்வானாக ஆகவே அல்லா நம்முடைய பாவங்களின் மன்னிப்பாயாக நம்முடைய பெற்றோர்கள் உற்றார்கள் உறவினர் முழு உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய நம்முடைய தாய்மார்களுடைய சகோதரிகளுடைய அவர்கள் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி வாழ்வதற்குரிய அனைத்து வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி வைப்பாயாக மற்ற அந்நிய பெண்களுக்கு நம்முடைய இஸ்லாமிய பெண்களை முன்மாதிரியாக ஆக்குவாயாக நூற்றுக்கு நூறு குரானுடைய ஹதீசுடைய சட்ட திட்டங்களை பின்பற்றி நடப்பதற்கு தோற்றி செய்வாயாக சகலவிதமான ஹரான்களில் இருந்து தாய்மார்க்கு பெண்மணிகளையும் பாதுகாப்பாயாக நம்முடைய வளரக்கூடிய படிக்கக்கூடிய பாதுகாப்பாயாக விடுதலை செய்வாயோயா சேர்த்துக் கொள்வாயாக யார் யாரெல்லாம் எங்க குடும்பத்திலிருந்து எங்களை விட்டு பிரிந்து விட்டார்களோயா அல்லா மன்னரைகளில் சேர்ந்து வாழ்கின்றார்களோயா அல்லா அவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து அவர்களுடைய கபர்களை ஒளிமயமாக ஆக்கி வைப்பாயாக அவர்களுடைய கபறு சுவர்க்கத்தின் உலகத்தை விட்டு செல்லக்கூடிய வேலையில் எங்களுடைய முடிவை நல்ல முடிவாக நம் அனைவர்களுடைய முடிவை நல்ல முடிவாகி களிமாவுடன் மரணிக்கக்கூடிய இவங்க கேக்குறாங்க ஒரு ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்க அவங்க ஒரு புள்ளை எடுத்து வளர்க்கிறாங்க ஒரு தாய் என்ன செய்யறாங்க ஒரு பிள்ளைக்கு பால் கொடுக்கறாங்க பால் கொடுத்ததோட அந்த புள்ளைக்கும் இந்த தாயுடைய சொந்த மகனுக்கும் உறவு எங்கட இஸ்லாத்துல மூன்று வகையான உறவு இருக்குது நாங்க சந்தர்ப்பம் கிடைச்சா அதை ஞாபகப்படுத்துவோம் மூன்று வகையான உறவு ஒன்று என்ன இரத்த உறவு இரத்த தாலை உதாரணமா வாப்பா புள்ள மகன் மகள் இதெல்லாம் இரத்த உறவு ரெண்டாவது வாரது முசாஹரா என்னண்டா திருமணத்தின் மூலமாக உள்ள உறவு இப்ப நாங்கள் ஒரு பெண்ணை முடிக்கிறோம் அந்த பெண்ணுங்களுக்கு மனைவி அந்த பெண்ணுடைய தாயங்களுக்கு மாமி மாமி எங்கட உமாவை மாதிரி எங்கட சொந்த தாய மாதிரி தான் மாமிக்குள்ள சட்டம் அப்ப இந்த உறவு என்ன இது திருமணத்தின் மூலமாக உள்ள உறவு மூணாவது உறவு இயக்குது அது பாலுக்குடி உறவு நபியுடைய ஹதீஸ் வீக்கியது யருமும் மினார் ரசாஹருமினார் நசப் வம்சத்தின் மூலமாக யார் யார் எல்லாம் ஆகுவாங்களோ அவங்க எல்லாரும் பாலுக்குடியாலயம் ஹராமாகுவாங்க இப்ப என்னோட சொந்த சகோதரன் எனக்கு எப்படி சொந்த சகோதரர் எனக்கு எப்படி மகரமோ அதே மாதிரி பால்குடியும் எனக்கு மகரமே தான் மகரம் அவரை தாராளமா பாக்கலாம் பேசலாம் கதைக்கலாம் இப்படி சொந்த சகோதரர்கள் சகோதரிகளுக்கு எந்த சட்டமோ அதே சட்டம்தான் பால்குடி சகோதரர் சகோதரிகள் ஆனா இதுல உங்களுக்கு இன்னொரு விஷயத்த நாங்க ஞாபகப்படுத்தோனும் இன்றைக்கு பல இடங்கள்ல என்ன செய்யறாங்க பிள்ளைகள் எடுத்து வளர்க்கிறாங்க பல இடங்கள் என்ன செய்யறாங்க ஆனா வளர்க்கக்கூடிய வேலையில அவங்க முதலாவது என்ன செய்யணும் பாலை குடுத்துடணும் நீங்க வளர்க்கறதுனால அதாவது மகனாக ஆகாது நீங்க வளர்த்ததுனால வளர்ப்பு புள்ளைக்கும் எங்க சொந்த புள்ளைக்கும் சட்டம் வேற அதனால நீங்க யார் எடுத்து வளர்த்தாலும் எப்படியாவது என்ன செய்யுங்க உடனடியா அவங்களோட மனைவிய கொண்டு பாலை குடுங்க உங்களோட மனைவி மனைவியுடைய சகோதரிய கொண்டு பால் குடிக்க வைங்க அந்த யாருட்ட பால் குடிக்குமோ அந்த பால் குடியின் மூலமாகத்தான் உறவு வரும் இப்ப உதாரணமா ஒரு ஆள் அப்துல்லா நினைக்கிறாருன்னு வைங்க அவருடைய மனைவி பாத்திமா இப்ப பாத்திமாவும் அப்துல்லாவும் தம்பதியும் சேர்ந்து என்ன செய்யறாங்க ஒரு புள்ள எடுக்கிறாங்க அந்த புள்ள எடுத்து வளர்க்கிறாங்க இப்ப அந்த பாத்திமாட்ட என்ன பால் இல்ல அந்த பாத்திமாவுக்கு ஒரு தாத்தா இருக்க அந்த இருக்குது தாய் அப்ப உண்மையான தாய் பாத்திமா யாரு சாட்சி உம்மளை தங்கச்சி சாட்சி அதனால என்ன செய்யணும் யாராவது பிள்ளைகள் எடுத்து வளர்க்கிறாண்டா நீங்க உடனடியா என்ன செய்யுங்க அவங்களோட குடும்பத்தில் உள்ளவர்களை கொண்டு யாராவது அதோட அந்த உறவு வரக்கூடிய முறையில வச்சா அவர் யார்த்த பால் குடித்தாங்களோ அவங்கள வரும் குடும்பத்தில் உள்ள யாராவது ஒரு பெண்ண வச்சு பால் குடிக்க வச்சுட்டீங்க அப்பத்தான் நீங்க பால் குடி வைக்கல ஒரு ஆம்பளை புள்ள எடுத்து வளர்க்குறீங்க தயவு பேசாதீங்க தயவு செய்து கொஞ்சம் அமைதியா இருக்கேன் குடிச்சுக்கோங்க சாப்பிட்டுக்கோங்க கொஞ்சம் அமைதியா கேளுங்க ஆனா நீங்க பால் குடிக்க வைக்கல அந்த புள்ளைக்கு இப்ப ஒரு ஆம்பளை புள்ள பதினாறு வயசு அவங்களோட வீட்லயும் ஒரு பொம்பளை புள்ள வளருதுன்னு அந்த பொம்புல புள்ள இந்த ஆம்பளை ஹராம் நீங்க வளர்த்தது நாங்க வளர்த்தோம் சின்ன தெரிந்து சொந்த மகன் ஏலாது நீங்க பாலையை குடிக்க வச்சிருந்தீங்க அந்த பால்குடியின் மூலமா அவங்களுக்கு உறவு வரும் இப்ப சில அப்படி செய்யல இப்ப என்ன செய்யணும் இப்ப அந்த உறவை திரும்ப வாழ வைக்கிறதுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும் இப்ப கல்யாணம் முடிச்சு வைங்கன்னு சொன்னா ஹா நாங்க எப்படி கல்யாணம் முடிச்சு வைக்கிறது எங்கட சொந்த புள்ள மாதிரி தானே வளர்த்தோம் அப்படி நாங்க சொன்னதுனால ஏலா ஒன்றி அந்த உறவு முறை வரணும்